صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد வஷஹ சாஹி வஃஃானா மொமதன் அஹ்மத அப்தொம் வசி வஸ்லீமன் கஃபாஃபான بسم الله الرحمن الرحيم قل رب اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه وان اعمل صالحا ترضاه واسلح لي في ذريتي இன்னிதுபுது இலைக வ இன்னி 미னல் முஸ்லிமீன் صدق الله العظيم عن ابن عباس رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحه والفرج صدق رسول الله صلى الله عليه وسلم அவுக்கமா கால சல்லு அலஹி வசல்லம் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்க கூடிய ஏகவல்லனாகி அல்லாஹத்து சுபஹான ஒருவனுக்கே புகழ் அனைத்து அலஹம்துல்லா சலாத்தென்னும் கருணையும் சலாமென்னும் இரேற்றமும் மொஹமதுல் முஸ்தபா அஹமது உல் முஜிதபா சையீதுல் பவுனைன் தையீபுல் ஹரமென் ஹபீபுல் அஹமரீன் தாஜுல் மதீனா முஹமது ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலஹி வஸ்ல்லும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிகங்கள் தபர்கள் தாபிக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் தயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முகமீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவி நல்லடி ஆர் ஹலி அல்லாஹுக்கு சுபகான ஹூவத்த ஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான் அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபகான ஹூவத்த ஆளா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவளுக்கும் தக்குவாவை கொண்டு வசியச் செய்து கொள்கின்றேன் இத்த புல்லாக ஐசமாபுத்தம் கண்ணியமிக்க வளமாக்களே கணவான்களே சகோதர்களே நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலு அம்மனூ இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாக அசத்தியமாக அவன் தனித்தவன் இணைய துணையற்றவன் அவன் நாடின நேரத்துல நாடின விடயங்களை நாடின அமைப்புல செய்யக்கூடிய குதிரத்துள்ளவனாக இருக்கிறான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே நிச்சயமாக அசத்தியமாக அல்லாஹு தால இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையுமே படைத்து அந்த ஒவ்வொரு மனிதன்கிட்ட இருந்தும் ரபுல ஆலமின் மிக முக்கியமான ஒரு விடயம் தான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் படைத்த ரபுல் ஆலமீன் அல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு மனிதனாக நன்றி உணர்வுள்ள ஒரு மனிதனாக துனியால வாழ வேண்டும் என்பத அல்லாஹுக்கு சுபகான ஓத்த ஆலா ஒவ்வொரு மனிதன்கிட்டேனும் எதிர்பார்க்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே துனியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹு வாழ மனிதர்களுக்கு என்னென்ன ஞாபத்துக்கள் வழங்கப்பட்டிருக்குதோ என்னென்ன ஞாபத்துக்கள் தரப்பட்டிருக்குதோ அந்த நியமத்துக்களை விளங்கி ஒவ்வொரு மனிதனும் நன்றியுள்ள மனிதனாக வாழ்றது மட்டுமல்லாமல் அதனுடைய நன்றியை காட்டுறது ஆக முக்கியம் என்னடா குல்லா தெளிவாக சொல்றான் உங்களோட அல்லாஹூ தான் மிம்பு தூணி உம்ம ஹாசிக்கும் உங்களோட உண்மை மார்ந்த வயிற்று இருந்து வெளியாக்கினது அல்லாஹான் வெளியில வரக்கூடிய வெளியில வந்தீங்க அல்லாஹு கேட்கக்கூடிய நல்ல காது செவிப்பறைகளை தந்தது அல்லா தான் பார்க்க கூடிய ரெண்டு கண்ணு ஆயத்தை முடிக்க கூடிய நேரம் முடிக்கிறான் இது எல்லாத்தையும் தந்தோம் என்றா நீங்க எல்லாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் அல்லாவுக்கு சுகூர் செய்யும் என்பதாக விளங்கோனும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் துணியால வாழக்கூடிய நேரம் எத்தனை வகையான நியமத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்குது சுபஹான் அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் மசிதில் இருக்கிறோம் முஸ்லிமாக துணியால வாழ்றோம் களிமா எவ்வளவு பெரிய ஒரு நியமத் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆரோக்கியமான உடம்ப தந்திருக்கிறான் அழகான வியாபாரத்தை தந்திருக்கிறான் நிம்மதியான குடும்பத்தை தந்திருக்கிறான் கண் குளிர்ச்சியான பிள்ளைகளை தந்திருக்கிறான் எவ்வளவு நியமத்துக்கள் அல்லாஹு தினியால தந்திருக்கிறான் ஒரு மனிதன் என்ன ஆரம்பிக்கிறாரு ஒரு ஆண்டு அல்லாஹ் பாவிக்கிறது அல்லாவுடைய ஒரு நியமத் பல நியமத்தை பத்தி எல்லாம் பேசல அல்லாவுடைய ஒரு நியமத்தை ஒரு மனிதன் மட்டிட ஆரம்பிச்சான்னா ஒரு நியமத்தை மட்டிட முடியாது அப்ப எத்தனை ஞாமத்துக்கள் அல்லாஹு துனியால தந்திருக்கிறான் எல்லா ஞாபத்தையும் இதனால எண்ணி முடிக்க முடியுமா கண்ணியசுக்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஆயத்துக்கு கீழே போல தப்சீர்கள் இருக்குது இப்போ அப்பாஸ் ரதி அல்லாஹ்ஹோமா அவனுடைய ஒரு தப்சீர் இருக்குது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் விளங்கினா அல்லாவுடைய நியமத்தை சரியாக விளங்கிடுவாங்க அல்லாஹ் துணியால என்னதான் தந்திருக்கிறான் இந்த விளக்கத்தை மட்டும் விளங்கித்தான் இந்த தப்சீருடைய விளக்கத்தை விளங்கித்தான் அல்லாஹு விளங்கிடலாம் அல்லாஹு முழு உலகத்தையும் படைத்த நாள்ல இருந்து கையாமத்துடைய நாள் வரைக்கும் துனியால பல மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான் இந்த மரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அல்லாஹு தாலா ஒரு கலமாக உருவாக்குறான் ஒரு பேனாவாக அதே போல துனியாவை இருந்து கையாமத்துடைய நாள் வரைக்கும் துணியாவில் எவ்வளோ நீர்நிலைகள் இருக்குது எத்தனையோ ஆறுகள் இருக்குது கடல்கள் இருக்குது கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லே மலைகளை அல்லாஹ் இறக்கி கொண்டு இருக்கிறான் எல்லா நீர்களையும் ஒன்று சேர்த்து அந்த பேனாவுக்குரிய மையாக மாற்றி அதை கொண்டு அல்லாவுடைய நியாமத்தை எழுத ஆரம்பிச்சாலும் அந்த பேனாவுடைய மை முடிஞ்சிடும் ஆனாலும் அல்லாஹுடைய ஞானத்து முடிஞ்சிடாது அல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு யோசிக்க தேவல்ல நாங்குக்கு ரொம்ப இதமாக இருக்குது அமர்ந்து ஒரு குத்துபாவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மஸ்ஜிதுல ராக நிம்மதியாக அமல் சேர்வதற்கிருக்குதே இதுவும் அல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு நி அமது எண்ணியத்துக்குறி அல்லாஹுவின் நல்லடி அல்லாஹூ பல வசதிகளை பலேற்றங்களை சோதிக்கப்படுறோம் இல்ல நிம்மதியாக அமல் செய்யறோம் எந்த விதமான குழப்பமும் இல்ல எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தவறி போகுது மிஸ் ஆகுது நன்றி நிச்சயமாக மனிதர்கள் இருக்கிறாரே அவனுடைய நன்றி கெட்டவனோட கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லே நபி நன்றி உணர்வு எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு நபிசல்லாஹு அலஹி வல்லம் அவங்களுடைய நன்றி உணர்வு ஆயிஷா வாங்க அவங்க ஒரு அதிசல அறிவிக்கிறாங்க நாங்க எல்லாரும் கேட்ட விஷயம்தான் பேசிக்கான விஷயம் தான் நபிசல்லாஹூ அலைஹி வல்லம் அவங்க இரவுடைய நேரத்தில் இரவாதாக்குவாங்க எது வரைக்கும் என்றால் அவங்களுடைய ரெண்டு கால் பாதங்களும் வீங்கிற வரைக்கும் رسول <سؤال> رسول <سؤال> رسول رسول ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க கண்ணியத்துக்குரிய எல்லாரும் நல்ல என்ன சொன்னாங்க நான் எல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக ஈக்கவானமா ஆயிஷா நான் அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு மனிதனாக அதுமையால் ஈக்கவானமா சிபாணா இந்த நன்றி உணர்வை தான் நல்லா எதிர்பார்க்கிறான் நாங்களும்ப அல்லாஹு தால பல வகையான நியம தரப்பட்டு இருக்குதுதான் ஆனா ஒரு நோய் வந்துட்டேன்டா இந்த முசிபத் எங்களுக்கா வரணும் இந்த கஷ்டம் எங்களுக்கா வரணும் இந்த துன்பம் எங்களுக்கா வரணும் எத்தனை பேர் என்னென்ன ஹராத்துல செய்யறாங்க ஹராத்துல ஈடுபடுறாங்க அவங்களுக்கு போகாம எங்களுக்கு வருவதே இப்படிதான் நாங்க சிந்திக்கிறோமே தவிர அல்லாஹு தால எத்தனாயிரம் நியாமத்துக்களை தந்திருக்கிறான் அதை கொண்டு நாங்க போதுமாக்கி கொள்றல அத கொண்டு நாங்க சுக்குர் செய்யறல்ல நாங்க யோசிக்கிறது எங்களுக்கு ஒரு சோதனை வந்துட்டு எங்களுக்காக இது வரணும் என்ன எத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே நபி சல்லாஹூ அலைவசல்லோடு வணக்கத்தை பற்றி இந்த ஹதி செல்லுது எங்களுடைய வணக்கங்கள் எப்படி இருக்குது எங்களுடைய இவாதாத்துகள் எப்படி இருக்குது எங்களுடைய அமல்கள் எப்படி இருக்குது இரவு வணக்கத்தை ஓரத்து காக்குங்க பகல்ல அஞ்சு நேரம் ஜமாத்தாக தொழில் வருஷ கணக்காகுது கால் மடிச்சு குரான் ஒரு ரெண்டு வருஷ கணக்காகுது கால மால திட்டு தருசீபாக செஞ்ச எவரோ காலம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லே எப்ப எங்களுக்கு உள்ளத்துல நன்றி உணர்வு வரப்போகுது அல்லாஹ் குரான்ல என்ன செல்றான் உங்களுக்கு அல்லாவுடைய சரியா விளங்கணுமா அல்லாவுடைய தாக்கம் உள்ளத்துல வரணுமா அல்லாவுடைய பெருமதி உள்ளத்துல வரணுமா நீங்க உங்களோட ரப்புடைய நியமத்தை பத்தி மக்கள் கிட்ட பேசுங்க இது யாருக்கு சென்னது அல்லாஹ் குரான்ல செல்றான் மத்தியில பேசுங்கடையான கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே நான் அல்லாஹுவை பத்தியே பேசுறல்ல அல்லாவுடைய எங்க பேச போறோம் நபி சொன்னா பல நியமத்துக்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறான் பல நியமத்துக்கள் இருக்குது மக்கள் அதிகமான மக்கள் இந்த பெக்கெடு செஞ்சு கொண்டு போறாங்க முதலாவது நபி ஆரோக்கியமாக துணியால வாழ்றது இருக்குது நோய் நொம்பலம் இல்லாம வாழ்றது இருக்குது நோய் நொடி இல்லாம வாழ்றது இருக்குது இது ஆக பெரிய ஒரு நியமன நோயாளிகள் எவ்வளவு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நாங்கள் எவ்வளவு லேசாக பள்ளிக்கு நடந்து வாரோம் இந்த மெத்தின நோயாளிகள் வைத்தியசாலையில் இருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே சில உலமாக்களுடைய கருத்து இருக்குது நோயாளிகளுடைய நியமத்தும் பறிக்கப்படுமாம் நோயாளிகள் இருக்கிறாங்களே நோயில பீடிக்கப்பட்டவங்க இந்த நோயாளிகள் கிட்டேனும் அல்லாஹூத்தால சில விஷயத்த புடுங்குவானாம் நோயாளிகளுடைய வாகனம் பறிமுதல் செய்யப்படுவது நோயாளிகளுடைய வீடுகள் பறிமுதல் செய்யப்படுவது நோயாளிகளுடைய குடும்பம் பறிமுதல் செய்யப்படுவது நோயாளிகளுடைய உறவினர்களும் பறிமுதல் செய்யப்படுறாங்க உலமாக்கல் காரணம் எழுதுறாங்க ஏன் நோயாளிக்கு கூட அல்லாஹு தாலா சோதனையை கொடுக்கிறான் என்றா ஆபியத்தாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரம் அந்த ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய நியமத்தை ஒரு பயன்படுத்தல்ல நோய் வந்துட்டு இந்த நோயிலேயும் நாங்கள் அவனை சோதிப்போம் நான் சிவகாமி கண்ணியத்துக்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே கொஞ்சம் உள்ளத்தால சிந்திச்சு பேசப்படக்கூடிய விடயங்களை உள்ளத்தால சிந்திப்போம் உடம்புல அல்லாஹூத்தான எவ்வளவு விஷயங்களை தந்திருக்கிறான் எவ்வளவு உறுப்புக்கள் எவ்வளவு ஆரோக்கியம் எங்கட உடம்புடைய ஆரோக்கியம் என்ன ஐ மாதச் உடம்புடைய ஆரோக்கியம் விமாத செய்கிறது கண்ணுடைய ஆரோக்கியம் என்ன நல்ல விஷயங்களை பார்க்கறது காதுடைய ஆரோக்கியம் நல்ல விஷயங்களை அல்லாஹ் ரசூலை பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கிறது நவுடைய ஆரோக்கியம் என்ன புறான் திராவச் செய்யறது தஸ்வீர் காலமான அல்லாவை ஞாபகம் செய்யறது கண்ணியத்துக்குரிய அல்லாஹு இன்னார்களே இப்படி அல்லாஹூ கால உடல் உறுப்புகளை நியமத்தாக தந்திருக்கிறார் இதை கொண்டு நாங்கள் துஷ்பிரயோகம் செஞ்சு கொண்டு எங்களுடைய ஆரோக்கியத்தை துஷ்பிரயோகம் செய்கிறோம் கேட்டால் என்ன சொல்றாங்க உடம்புல உஜா இக்கொள்ள எல்லா விஷயத்தையும் எல்லா பூத்தையும் போட்டுக்கொள்ளுமாஜியார் இப்படி தான் நாங்கள் பேசுறோம் ஆனால் உடம்புல உஜார் இருக்கக்கூடிய நேரமே நாங்கள் நின்று தொழுந்து பலவிடுவோம் ஒரு காலம் வரும் நின்று தொலையிலாம பேசிடுவோம் எங்களுக்கு சுஜூது செய்ய கஷ்டமாகிடும் கண்ணியத்துக்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே பிளே அல்ல நான் செல்லவாரது என்ற ஆரோக்கியம் என்றது ஆகப் பெரிய நமது எனவே உள்ளத்தால சிந்திப்போம் அல்லாஹு தாலா ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் உடம்புல நல்ல சக்தியை தந்திருக்கிறான் நடமாடக்கூடிய சக்தியை உடம்புல தந்திருக்கிறான் ஆரோக்கியம் என்றது ஆகப்பெரிய நியமர் இந்த ஆரோக்கியம் என்று செல்லக்கூடிய நியமர் எப்போ துஷ்பிரயோகம் செய்யப்படுவது என்றா ரெண்டாவது நபிஸ் அல்லாஹு அலைஹிவ செல்ல சொன்னாங்க அல்ஃபரா ஓய்வு நேரமாக இருக்கக்கூடிய நேரம் தான் ஆரோக்கியம் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது இவர் ஓய்வாக இருக்கிறாரு இப்ப என்ன யோசிண்டா நாங்கள் ஓய்வாக இருக்கிறோம் உடம்புலையும் யோசிக்கிறாரு அஞ்சு விஷயம் ஐந்து விஷயம் வாரத்துக்கு முன்னால ஐந்து விஷயத்த தனிமத்தாக எடுத்துக்கொள்ளுங்க அமானிதமாக பயன்படுத்திக்கோங்க அதுல ஒரு விஷயம்தான் உங்களுக்கு பிஸியாகிறதுக்கு முன்னால் நீங்கள் பிஸியாகிறதுக்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பயம் உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் பயன்படுத்திவோங்க ஆனால் ஃப்ரீ டைம் எங்கே பயன்படுத்தப்படுவது இன்றைக்கு தான் கடையிலேருந்து வந்தோம் ஆஃப் ஆக இருக்கிறோம் ஃப்ரீ டைம் எதில் இப்போ மொபைல் ஃபோன் எடுக்கிறாரு இதில் தான் என்னை ஃப்ரீ டைம் போகுது வீணாக கழிஞ்சு கொண்டிருக்கிறது தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுமா கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வரும் ஏன் சமகால துணியாவுடைய நிலம் இதுதான் எங்கட வாலிபர்களுடைய கழியுது வாலிப்ப பெண்களுடைய கழியுது மஸ்ஜி குரான் ஓதுறதுல அவர் ரெண்டா கலிது அவர் தொழுகிறதுல தான் கழிக்கிறாரு இல்ல இல்ல வீணான விஷயங்கள்ல வீணான பாவங்கள்ல கழிஞ்சு கொண்டு போகுது கண்ணேசுக்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு கால தந்த ஆகப்பெரிய நியாமத்தில் ஒரு நியமத்தான் ஓய்வான நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்றது நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறது எனவோ நாங்கள் மவுத்துக்கு தயாராகிட்டோம் இப்பென்னா செய்யறதுக்கு என்ன ஒன்றும் இல்லை மவுத்து வந்தால் மவுத்தாகிறது தான் இப்படிதான் நாங்க சிந்திச்சு கொண்டிருக்கிறோம் சகாபாக்கள் பயன்தாங்க மௌத்த நபிமார்கள் பயந்தாங்க மௌத்தை என்ன நாங்கள் ஜவாபு கொடுக்க போறோம் கபிலங்களுக்கு என்ன தரஜா இருக்குது நாங்கள் சுர்க்கவாதியா நரகவாதியான்னு பயந்தாங்க நாங்கள் செல்றோம் மசாலா போதுமான மட்டும் நீக்கி மௌத்துக்கு ரெடியாக தான் நீக்கிறோம் எனி டைம் அவுல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஓய்வு நேரம் ஒன்று வந்துட்டா ஃப்ரீ டைம் ஒன்று வந்துட்டா உட்காருவோம் ஒவ்வொரு நாளும் ஒரு நூல் நிக்கிறோது யாசீனை பாடமாக்குறது கண்ணியத்துக்குரிய வாலிபர்கள் கேட்டுக்கொள்ளுமோ யாசீன் பாடமாக்கி வச்சு கொள்ளுமோ எந்த வாப்ப உம்மா சக்கராத்துடைய நிலைமையில இருக்கக்கூடிய நேரம் எந்த பிள்ளை யாசீன பக்கத்தில் இருந்து அவருடைய சக்கராப் லேசாக கலட்டப்படும் சிவகான் பாடம் ஜனாத செஞ்சு கொள்ளுவோம் நாங்கிறோம் இன்றைக்கு கிளாசஸ் இல்ல நாங்க இன்றைக்கு வேலை இல்ல இன்றைக்கு கடையும் இருக்குது சுண்ணத்தான துக்கள் கொஞ்சம் படிச்சு கொள்வோமே ஒரு அதை பிடிச்சி கொரான உதவ முறையை கொஞ்சம் நாங்க படிச்சு கொள்வோமே நாங்க காலமாக விக்கிர செஞ்சு பார்ப்போமே நாங்க குரானோ அதை ஆரம்பிப்போமே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது நூறுலியால ட்ரிப் ஒன்று அடிச்சிட்டு வருவோமா இப்படிதான் நாங்கள் யோசிப்போம் ஃப்ரீ டைம் வீணாக கழிஞ்சு கொண்டு வாழக்கூடிய சமான் பயங்கரமான ஒரு சமான் பயங்கரமான ஒரு சமான்ல வாழ்றோம் பாவத்தை தேடி நாங்க போக பாவம் எங்கட காலடிக்கு வரக்கூடிய சமான் அல்லாஹின் நல்லடியார்களே சில விஷயங்களை பார்க்கக்கூடிய நேரம் ஆச்சரியமாக இருக்குது அதே மௌத்துக்கு யோசினையும் இல்லையா மவுத்துடைய மனுஷர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே எனவே ஓய்வு நேரம் என்றது ஆகப்பெரிய ஒரு முன்னால பயன்படுத்திக் கொள்வோம் சொல்றான் நீங்க நன்றி செலுத்தினா நன்றி உணர்வுள்ளாக்கும் நபிசல்லுகி சொல்ல போங்க சஹாபாக்களுடைய காலத்துல சகாபாக்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க பனி இஸ்லாயுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க பனீஸ்ரானுடைய காலத்தில் மூணு நபர்கள் மூணு பேரும் நோயாளி ஒவ்வொரு விதம் விதமான நோயால் பாதிக்கப்பட்டவங்க முதலாவது மனிதன் வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டவர் ரெண்டாவது வழுக்க தலையுள்ள ஒரு மனிதன் மூணாவது குருடான கண் குருடான ஒரு குருட்டு மனிதன் சம்பவத்தை படிப்பினையாக சொல்றாங்க அல்லாஹு தால இந்த மூணு பேருடைய விஷயத்துல சோதிக்க நான் அல்லாஹு தால முதலாவது ஒரு மலக்கான ஒரு மனிதனுடைய ரூபத்துல இவர் போராட அந்த வெண்குஷ்டமான மனிதன் கிட்ட போய் கேட்கிறாரு உனக்கு இந்த துணியால ஆக தேவையான விஷயம் என்ன யாருக்கும் சார் ஒரு விஷயம் துணியால இல்லைண்டா அந்த விஷயத்தை தான் நாங்க பெருசாக செல்லுவோம் அவர் சொல்கிறாரு நான் வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கெண்டா துணியாவில் இப்போ தேவையான விஷயம் என்றால் இந்த வெண்குஷ்ட நோய் சோமாக நான் மக்கள்கிட்ட போனால் மக்கள் என்னையை ஒதுக்குறாங்க அறுவறுப்போட பார்க்குறாங்க எனக்கு இந்த வெண்குஷ்ட நோய் சோமாக அந்த மலர்க்கு சொல்றார் அப்படியே ஆகட்டும் எல்லா ஒன்ற நோயை சோமாகட்டும் அப்படி சென்னதுக்கு பின்னால் அவருடைய நோம் நோய் சோமாகுது அதுக்கு பின்னால் கேட்குறாரு துணியால் அவருக்கு தேவையான ஒரு விஷயத்த செல்லு விருப்பமான ஒரு விஷயத்த செல்லு இவர் செல்றாரு எனக்கு ஒட்டகம் என்றால் சரியான விருப்பம் அவருக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்கப்படுவது கர்ப்பிணியான ஒரு ஒட்டகத்தை அந்த மலருக்கு கொடுத்துட்டு இரண்டாவது மனிதன் கிட்ட போறாரு வழுக்க தலை உள்ள மனிதன் இவருடைய தலையில முடியில்லை அதுதான் இவருடைய பெரியோரு பிரச்சனை வைத்து கேட்கப்படுவது துணியால் ஆக பிரச்சனையான விஷயம் என்ன இவர் சொல்றாரு எனக்கு என்றா துனியால விஷயம் ஏண்ட தலையில முடியில்லாததுதான் ஏந்த வழுக்கத்தலை சோமாகணும் இவர் செல்றாரு அல்லாஹு தால உனக்கு அப்படியே ஆகட்டும் அதுக்கு பின்னால் அவருடைய வழுக்க தலையில அப்படியே முடி வளருது அதுக்கு பின்னால கேக்குறாங்க உனக்கு விருப்பமான விஷயத்த நீ செல்லு செல்றாங்க எனக்கு பசுமாடுண்டா சரியான விருப்பம் மாடு அவருக்கு கர்ப்பிணியான ஒரு மாடு கொடுக்கப்படுவது கொடுக்கப்பட்டுட்டு பேசிட்டாங்க மூணாவது நபர் கிட்ட போறாங்க ஒரு குருட்டு மனிதன் கண் மனிதன் பேய்த்து கேட்கிறாங்க உனக்கு துணியால என்ன தேவை அல்லாஹூ தாலா பல விஷயங்களை படைச்சிருக்கிறான் இத பார்க்கறதுக்கு எனக்கு கண்பார்வை இல்லை எனக்கு கண் பார்வை தான் தேவையான ஒரு விஷயம் இப்ப உடனடியாக கண் பார்வை கொடுக்கப்படுவது அல்லாஹூ தாலா கொடுக்கறான் எனக்கு விருக்கும் பின்னால் அப்படியே ஒட்டகம் கொடுக்கப்பட்டவர் ஒட்டகம் பெரிய வியாபாரி மாடு கொடுக்கப்பட்டவர் மாட்டு பண்ண வச்சு பெரியோரு வியாபாரி ஆகிட்டாரு அதே போல ஆடு கொடுக்கப்பட்டவர் ஆட்டு வந்த வச்சு பெரியோரு வியாபாரி ஆகிட்டாரு கொஞ்சம் காலத்துக்கு பின்னால இந்த மூணு பேருடைய விஷயத்துல அல்லாஹு தாலா சோதிக்க விரும்புகிறாள் அதே மலக்கு அனுப்புறாரு முதலாவது மனிதன் வெண்குஷ்ட நோய் அவரிடத்தில் பேசி இவர் ஒரு நோயாளியை போல பாசாங்கு செஞ்சு கேட்குறார் அந்த மலக்கு நான் ஒரு நோயாளி முசாஃபிராகவும் இருக்கிறேன் எனக்கு தின்றத்துக்கும் வழி இல்லை உங்களுக்கு தேர்ந்து ஏதாவது உதவி செய்யலுமா ஒரு ஒட்டகம் சரி எனக்கு தரையலுமா என்று கேட்கக்கூடிய நேரம் அந்த வெண்குஷ்ட நோயாளி என்ன தெரியுமா சொல்கிறாரு வெண்குஷ்டமாக இருந்தவர் இப்போ பெரிய வியாபாரி ஆனாலும் சொல்கிறாரு இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா எத்தனை வருடத்துடைய உழைப்பு தெரியுமா இது என்னுடைய அறிவாக சம்பாதிச்ச விஷயம் என்பதாக சொல்றாரு சொன்னதுக்கு பின்னால் அந்த மலக்கு அவருடைய பழைய நிலைமையை ஞாபகம் காட்டுறாரு அல்லாஹு உனக்கு இப்படி நோயை சோமாக்கினான் அல்லாஹ் இப்படி ஒரு நியமத்தை தந்தான் நீ மறந்துட்டாய் அப்படி என்று சொல்லி பழைய நிலைமைக்காகவே நீ அந்த மலக்கு பதுவா செய்றாரு அவர் அப்படியே பழைய நிலைமைக்கு வைத்துட்டார் ரெண்டாவது மனி இடத்துல வாராரு வந்த அந்த வழக்கத்தல மனுஷன் கிட்ட கேட்கிறாரு நான் ஒரு முசாபிர் நான் ஒரு நோயாளியாகவும் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யணுமா அதே பதில சொல்றே நான் இந்த நிலைமைக்கு வாரதுக்கு பெரிய தியாகங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் நீ லேசாக வந்த உதவி என்று கேட்டுட்டாய் நான் யாருக்கிட்ட உதவி கேட்டு பேச்சில்ல எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது சொல்லக்கூடிய நேரம் அந்த மலக்கு பழைய விஷயம் எல்லாத்தையும் நினைவு காட்டுறாரு உனட தலையில முடிக்கல்ல நீங்க அந்த முடிக்காகவே ீங்க நன்றி கெட்டு பேசீங்க பழைய நிலைமையை தரட்டும் அவருடைய தலை அப்படியே வலுக்காக மூணாவது மனுஷன் கிட்ட போறாரு கண்பார் இல்லாம இந்த ஆட்டு மந்தையெல்லாம் பேசி செல்றாங்க அவங்களுக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னாரு கண்ணிய சுக்குரி இந்த சம்பவம் இருக்குது யாக பெரிய ஒரு படிப்பினர் நாங்க எப்ப எல்லாம் அல்லாவுடைய நன்றி செலுத்துவோமோ அல்லாஹு தால நிச்சயமா கையிட மாட்டான்சன் சொல்றாரு அனுமதி கேட்கக்கூடாது விருப்பம் அவர்த்தந்தா கனியத்துக்குரிய அல்லாஹ் அந்த மலக்கு வந்து சொல்றாரு நீ அல்லா ஒரு சோதனையை நினைச்சு அல்லாஹு எல்லாம் விஷயத்தை தொழில் இயங்குது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி வேலங்கறல்ல ஒரே மாதிரியே எல்லா கலரமும் રંગுமா இல்ல மஞ்சள் என்றால் மஞ்சளே போல விளங்கும் பச்சை என்றால் பச்சையே போல விளங்கும் அல்லாஹ்வுத்தஆலா கண்ணிலே மாத்திரம் एवளோ தொழிற்பாடுகளை வெச்சிருக்கான் ஒரு மனுஷன் இத விளங்கினாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவானே ஆனா அதே ஆயத்தில் அல்லாஹ்வுத்தஆலா இரண்டாவது ஆக சொல்றான் வல இன் கஃபர்தும் இன் ந ஆஸாபி லஷதீத் நான் யாரையும் மிம்பர்ல இருந்து பயம் காட்ட விரும்பவும் இல்ல அல்லா குரான் செல்றான் தந்த நி அமத்துக்கு நீங்க நன்றி செலுத்தாம ஒலையின் கபர்க்கும் நீங்க மாறு செஞ்சிட்டீங்க அல்லாக்கு மாத்திரமாக நன்றி கட்டு நடந்துட்டீங்க புடி எப்படி இருக்கும் என்றா ரொம்ப கடினமான புடியாக தான் இருக்கும் அல்லாஹுக்கு என்னைய சுக்குரி அல்லாஹுவின் நல்லடியார்களே இதுக்கு உதாரணம் வள வரலாறுகளை கொஞ்சம் பரட்டி பாருங்க நாங்கள் வரலாறு கி தாப தேட தேவல்ல பொறானை எடுத்து பாருங்க சுபான் அல்லா எத்தனை சம்பவங்கள் எத்தனை கவுங்களுக்கு எத்தனை வகையான அமத்துக்கள் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் அவங்க துணியாவில் நன்றி செலுத்தல்ல அல்லாஹு எவ்வளவு பெரிய டிக்னிட்டியில வாழ்ந்தாலும் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல வாழ்ந்தாலும் அல்லாடடி நமத்துக்கு நன்றி இல்லாமல் நடக்கிறானா துணியால அல்லா வாழ வைக்க மாட்டான் அல்லாஹ் சோதனைய கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி கிறிஸ்துவுக்கு முன்னால ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால கிறிஸ்துவுக்கு முன் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால துனியாவில வாழ்ந்த ஒரு கூட்டம் தான் எங்களுக்கு தெரியும் ஆதென்று செல்லக்கூடிய கூட்டம் இந்த ஆதென்று செல்லக்கூடிய நேரம் சுபஹானந்தா அவங்க வாழ்ந்த தென்னராவியால வாழ்ந்தாங்க பேசு பார்த்துன்னா தெரியும் சுபஹானந்தா எவ்வளவு பெரிய தரஜார அல்லா அந்த மனிதர்களை வாழ வச்சார் சுபகானந்தா எவ்வளவு பெரிய ஞமத்துக்கள் அந்த ஆட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவங்களுக்கு சொத்து செல்வத்தில் எந்த குறையும் இல்ல விவசாய பூமியில் மக்கள் எ சி என்ற எழுதுறாங்க அவங்க நடந்து போகக்கூடிய நேரம் கால் அப்படியே பூமியில உண்டினா கால் ரெண்டும் பூமி உளுக்கு வைத்துடும் அந்த உடம்புல சக்தி சிவகானந்தான் இருபது அடி உயரம் கொண்ட மனிதர்கள் ஐநூறு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை ஆட்டத்தில் ஒரு சிறுவன் செஞ்சு முடிச்சிடுவான் اللہ تعالی நேர்வழிப்படுத்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதன் தான் நபி இவங்க வாராத வளமைய போலீம் அச்சமூட்டி எச்சரிக்கை நீங்களுக்கு கொண்டு வந்து காட்டுங்க உங்களோட நீங்க எங்களுக்கு செல்லுங்க அல்லாஹ்ல தெளிவாக சொல்றான் கால இன் அமல் அல்வோ கண்யத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியாரே சலாத்து வசலாம் செல்றாங்க உங்களுக்கு அதாப் வரக்கூடிய விஷயம் இருக்குது அது அல்லாவுடைய அறிவு ஞானத்தில்தான் இருக்குது என்ன நோக்கத்துக்காக வேண்டி உங்களோட பக்கம் அனுப்பிக்கிறானோ அந்த விஷயத்தை நான் செஞ்சு கொண்டு போறேன் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய செல்றான் நான் செய்யறேன் அவுலாவின் பக்கம் திரும்ப நான் செய்றன் வலா கிண்ணி கௌமன் தஜிஹரூன் நான் செல்றது நீங்க கேட்கிற மாதிரி இல்ல ஏண்ட பார்வையில நான் உங்களை கௌமன் தஜிஹரூன் நீங்க எல்லாரும் ஒரு மதக்கூட்டம் என்று சொல்லிதான் நான் பார்க்கிறேன் ஒரு மோடைய நோல் என்று நான் பார்க்கிறேன் கண்ணியத்துக்குளித்தத போல அப்படியே பெரியோர் மேக ஊட்டத்தை கொண்டு வாரான் இவங்க எல்லாரும் நினைச்சிட்டாங்க மேல மழை பெய்ய போவதோ தெரியா மல மேகத்தை கண்டிப்பாக நடனமாட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லாம கடினமான ஒரு காற்று வேதனை அல்லாஹு தாலாண் பக்கம் அனுப்பி இருக்கிறான் عاد ارسلنا உலமாக்கள் எது மலட்டு காத்து உதாரணம் ஒரு மனுஷன் துணியால வாழக்கூடிய நேரம் சுத்தி இருக்கக்கூடிய காற்று இருக்குது ஒரு இடத்துல அந்த கெமிக்கல் அடிச்சோம் என்றா அந்த காற்று அப்படியே மனுஷன் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத காற்றா மாறிடும் அந்த காற்றுலிய சுயிரோட்டம் இருக்காது மனுஷன் வாழ்த்துக்கு தகுதி இல்லாத காத்தூட்டத்துக்கு அனுப்பினோம் ஏழு இரவு எட்டு பகல் காத்து தொடர்ச்சி அடிச்சிச்சு எப்படியா பட்ட வேதனை செல்றான் வலகு கால பூமியில அடிச்சு கேட்பாங்களாம் மண் அசத்து மின்னா பூவா துனியால் எங்களை விட சக்தியானவனால் யார் செல்றான் அவங்கள எப்படி நாங்கள் அழிச்சோம் என்றா அந்த காத்து எவ்வளவு பவரா பட்டு சென்றா பட்ட படியில ஆ கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷன் தலைய காத்துக்கு அழட்டிக்கொண்டு மீன் மகானவனா நமத்துக்கு நன்றி செலுத்தல்லையா அல்லாவுடைய சோதனை நிச்சயம் நாங்களும் துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கஷ்டம் இல்லாத காலம் சகாபாக்களை போல கஷ்டப்பட தேவல்ல அவங்களோட தியாகம் எங்களை கிட்ட இல்ல சலப்பு சாலிஹிங்களுடைய தியாகம் எங்களை கிட்ட இருக்குதா இல்ல ஆனாலும் நமத்துக்கு நன்றி செலுத்தாம நன்றி கெட்ட உணர்வோடு துணியால வாழ்ந்தோம் இல்லா அல்லாஹு தானாவுடைய சோதனை வருமா இல்லையா எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி அவர்களை சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹாலா தந்திருக்கிறான் சுருக்கமான வாழ்க்கையில் تعالی தாலா எதிர்பார்க்கிறது ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹுக்கு நன்றி உள்ள மனிதனாக துணியாவில் வாழ வேண்டும் என்பதுதான் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லா சோட மவுத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூத்தாலா முழுமையான முறை எங்களுக்கு வழங்குவானாக வியாழங்கன பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறு தப்புக்களை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் அல்லாஹ் நீலமாக்கிவாய பெற்றோர்கள் அவர்களை விசாலமாக்கி வச்சிருவாயத்து மண்ணாக மாற்றி வச்சிருவாய நபி சொல்லாஹூ வலைவசல்லமாவும் என்னென்ன ஹைராத்துகளை கேட்டாங்களோ அந்த எல்லா ஹைராத்துகளையும் எங்களுக்கு தந்தருவாயாக நபிசல்லாஹு வலைஹ் வல்லமாவும் என்னென்ன ஷர்ராத்துகளை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்களோ அந்த எல்லா ஷர்ராத்துகளையும் தீங்குகளையும் கெடுதிகளை விட்டும் அல்லாஹு தாலா எங்களோட பாதுகாப்பானாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சுருவாயாக லா இலாஹம் ரசூலுல்லா என்ற தலைமாவோடு எங்களுடைய ரூஹர்களை கைப்பற்றிடுவாயாக